வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி நானூத்தி நாற்பதாவது செய்தி சேவை மே 2 இரண்டாயிரத்தி பத்தொன்பது சித்திரை மாதம் பத்தொன்பதாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகளை தங்களுக்காக வழங்குபவர் மதுரையைச் சேர்ந்த அகிலா ஜீலன் தமிழக செய்திகள் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த திமுக தலைவர் மு ஸ்டாலினிடம் விவசாயத்தை மட்டும் அழியாமல் பார்த்துக் வேண்டும் என ஒரு பெண் கோரிக்கை வைத்த சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் நிர்வாகத்திற்கு எதிரான போராட்டத்தின் போது மெட்ரோ ரயில் சேவைக்கு பாதிப்பு ஏற்படுத்தியதாக கூறி மூன்று பேரை பணியிடைநீக்கம் செய்து மெட்ரோ நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது மெட்ரோ ரயில் ஊழியர்கள் போராட்டத்தின் போது சிக்னல் கட்டுப்பாட்டு அறைக்குள் அத்துமீறி நுழைந்ததாகவும் அவர்கள் மீது குற்றம் இருபத்தி இரண்டு தொகுதி இடைத்தேர்தலின் முடிவு ஆட்சி மாற்றம் ஏற்பட வழிவகுக்கும் என எதிர்கட்சிகளும் அரசியல் விமர்சகர்களும் கூறி நிலையில் ஆட்சியை காப்பாற்ற ஐந்து எம்எல்ஏக்களை அதிரடியாக ராஜினாமா செய்ய சொல்லும் திட்டம் ஒன்று அதிமுகவிடம் இருப்பதாக டி தினகரன் அளித்துள்ள பேட்டி ஒன்றில் பரபரப்பாக தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகேயுள்ள ஊரில் ஆடுகளை திருட வந்த திருடனை மக்கள் பிடித்து தர்ம கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடியில் தோகுசாவின் சார்பில் மேதின பேரணி நடைபெற்றது இதில் திமுக தலைவர் ஸ்டாலின் சிவப்பு சட்டை அணிந்து கொண்டு பங்கேற்றார் அவருடன் தூத்துக்குடி வேட்பாளர் கனிமொழி உள்ளிட்டோர் சிவப்பு நிலை ஆடை அணிந்து பங்கேற்றனர் ஈரோட்டில் காவலாளர்களுக்கு வார விடுமுறை அளிக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்து வரும் நிலையில் பெண் காவலாளர்களுக்கு வார விடுமுறை அளித்திட ஈரோடு மாவட்ட காவல்துறை முடிவு செய்துள்ளது இந்திய செய்திகள் மத்திய பிரதேச மாநிலம் ஹொசாங்காபாத்தில் பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் பேசிய பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சி மிகவும் என் மீது வெறுப்பு கொண்டுள்ளது என்னை கொள்ள வேண்டும் என்று கூட கனவு காண்கிறது ஆனால் ஒட்டுமொத்த தேசமும் என்னுடன் உள்ளது என கூறியுள்ளார் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பிரிவினைவாதிகளை ஆதரிப்பதாக பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா குற்றம் சாட்டினார் மத்திய பிரதேசத்தில் போபால் தொகுதி பாஜக வேட்பாளர் பிரக்யா சிங் தாகூர் நாளை முதல் மூன்று நாட்களுக்கு பரப்புரையில் ஈடுபட தடை விதிக்கப்பட்டுள்ளது பரப்புரையின் போது தேர்தல் விதிமுறைகளை மீறும் வகையில் பாபர் மூதி குறித்து பேசியதாக புகார் வந்ததின் அடிப்படையில் தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரியங்கா காந்தியுடன் நின்று கொண்டிருக்கும் சிறுவர்கள் மோடிக்கு எதிரான முழக்கங்களை எழுப்புகின்றனர் அவர்களை சாந்தப்படுத்தி அவ்வாறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என பிரியங்கா காந்தி அறிவுறுத்தும் வீடியோ வைரலாகி வருகிறது சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர்களின் விலையை மீண்டும் எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன இதனால் பொதுமக்கள் மிகுந்த அதிருப்தியில் உள்ளனர் ஆம் ஆத்மி கட்சியின் ஏழு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சிக்கிறது என மணிஷ் சிசோடியா குற்றம் சாட்டியுள்ளார் அறிமுகம் செய்தது முதல் தற்போது வரையிலான காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் மாத ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் வரலாற்று சாதனை படைத்துள்ளது இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் மாதம் மட்டும் மொத்தம் ரூபாய் ஒரு கோடி ஜி வரி வசூலாகியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது லண்டனில் தனக்கு வழங்கப்பட்ட ஜாமீனுக்காக நிபந்தனைகளை நிறைவேற்றவில்லை என்ற குற்றத்திற்காக விக்கி லீக்ஸ் நிறுவனர் அசோத் சேவுக்கு சுமார் ஒரு வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது லண்டன் கோர்ட்டில் நீரவ் மோடி மூன்றாவது முறையாக ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளார் வரும் எட்டாம் தேதி இதில் விசாரணை நடக்கவுள்ளது உலக செய்திகள் இலங்கையில் ஈஸ்டர் தினத்தில் தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் பதட்டமான நிலை நீடிக்கிறது ஐ ஆதரவாளர்கள் இஸ்லாமிய கடும் போக்காளர்கள் தொடர்ச்சியாக பாதுகாப்பு கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் இதற்கிடையே மேலும் தாக்குதலுக்கு வாய்ப்புள்ளது என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மக்கள் போராட்டத்தை ஒடுக்கும் வெனிசுலா மீது ராணுவ நடவடிக்கை எடுக்க தயாராகி வரும் அமெரிக்கா என செய்திகள் வெளியாகியுள்ளன இலங்கை மதரசாக்களில் தங்கி மத பிரச்சாரம் செய்யும் எண்ணொரு வெளிநாட்டு மத குருக்களை வெளியேற்ற வேண்டும் என்று இலங்கை அமைச்சர் பட்டாலி தெரிவிார் விக்கில நிறுவனருக்கு ஐம்பது வாரங்கள் சிறை தண்டனை என பிரிட்டிஷ் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு விடுத்துள்ளது இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான பசிரிஸ்தான் எல்லை பகுதியில் உள்ள கிராமங்களில் பதுங்கியிருக்கும் தாலிபான் பயங்கரவாதிகள் அவ்வப்போது எதிர்பாராத விதமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றன என செய்திகள் வெளியாகியுள்ளன விளையாட்டுச் செய்திகள் பன்னெண்டாவது ஐ பி எல் தொடரில் ஐம்பத்தி ஆறு அள்ளி கோட்டிகளும் எதிர்வரும் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிறைவடைய உள்ள நிலையில் பிளேஆப் சுற்றுக்கு தகுதி பெறும் அடுத்த 2 அணிகளும் எது என எதிர்பார்ப்புகள் தற்போது அதிகரித்துள்ளன கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியின் உரிமையாளர்களில் ஒருவரான நெஸ் வாடியா போதை மருந்து வைத்திருந்ததாக கூறி ஜப்பான் நீதிமன்றம் அவருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியதால் பஞ்சாப் அணி சஸ்பெண்டை எதிர்நோக்கியுள்ளது ஹாக்கி வீரர் பி ஆர் ஸ்ரீஜேஷ்கு ராஜீவ் காந்தி விருது வழங்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது து இங்கிலாந்து மற்றும் வெல்சில் வரும் முப்பதாம் தேதி முதல் ஜூலை பதினாலாம் தேதி வரை உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெற உள்ளது இந்த தொடர் முடிவடைந்தும் இந்திய கிரிக்கெட் அணி வெஸ்ட் இண்டீஸ் சென்று விளையாட திட்டமிடப்பட்டுள்ளது ஆனால் தற்போது இந்த சுற்றுப்பயணம் இரண்டு வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பன்னிரண்டாவது ஐ தொடரின் ஐம்பதாவது லீக் போட்டி தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ஸ்ரேயஸ் அய்ய தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கிடையே இடம்பெற உள்ளது இத்துடன் நச்சினையின் செய்தி சேவை நிறைவேற து நன்றி வணக்கம்